بسم الله الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والسلام على سيدنا محمد صلى عليه وسلم وعلى ومن تبعهم الدين நல்ல சகோதரிகளே நாங்க கடைசிய நேத்தையோட பாடத்துல வந்து மரியம் அலிஹாம் அவர்கள் முன்னால அவங்களோட தாய் நேர்ச்ச வச்சு பின்னுக்கு எப்படி அவங்கள பெத்தெடுத்தாங்க அவங்களை எப்படி வைத்து முகந்தசுக்கு அல்லாவுக்காக அர்ப்பணிச்சாங்க பின்னால் அவங்க எப்படி அல்லாட உதவிகள் அடைஞ்சு கொண்டாங்க இப்படியான தர்பியாவோட ஒரு நபீட ஒரு ரசூல்ட கர்பியாவோட வளர்க்கப்பட்டுவமாக வளர்ந்தாங்க செய்திகளை நேத்து நாங்க பார்ப்போம் அப்ப சூரா மரியம்ல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மரியம் அலிஸ்லாம் அவர்கள ஆரம்ப பகுதி அவங்க பிறந்தது பின்னுக்கு அவங்கள பைபிள் முகத ஒப்படைத்தது பின்னால் அவங்க சர்பியாவுகள் எப்படி ஆரம்ப பகுதி அமைஞ்சது இந்த செய்திகள் சொல்லப்படல்ல சூரா ஆலே இம்ரான் லஹான் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விஷயங்களை பார்த்தோம் சூரா மரியம் மரியம் அலுவலாமர்களே உங்களுடைய வேதத்தில் அதாவது ஹுரானில் நீங்கள் மரியாதை நினைவு கூறுங்கள் அவர் அந்த மரியம் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து தனித்த சந்தர்ப்பத்திலே எங்க மக்கானன் ஷர்பியன் ஒரு கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அவர்கள் தனித்த சந்தர்ப்பத்திலே நேற்று சொன்னோம் அதாவது பைத்துல் முகந்தத்தில் கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு அரே அவங்க போய் தனித்து அல்லாவுக்காக அவங்கள அந்த காலங்களுக்கு கழிச்சாங்க அதனாலதான் நசாராக்கல்ல இந்த வரக்கின் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க பைத்து முகத்த கிழக்கு பகுதியை நோக்கித்தான் அவங்கட அதை திருபிளாவாக நினைச்சு அவங்க வணங்கக்கூடிய ஒரு ஒரு முறை உண்ட கையாளு பழக்கம் இன்றைக்கும் சில நசராணிகள் சில நசனானிகள நசராக்களிட கிறிஸ்டியன்ஸ் சில கூட்டத்தார்களிடத்தில் அந்த பழக்கம் இருக்குது அவங்க அங்க போய் சத்தக மிந்துணியும் ஹிஜாபா அந்த தன்னுடைய குடும்பத்தார்கள் மக்களை விட்டும் ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டாங்க அதாவது யாரையும் கூட்டார்கொண்ட ஏற்படுத்தி கொண்டாங்க யாரையுமே அவங்க சந்திக்கல நான் ஏற்கனவே சொன்னேன் முந்தின உமத்தார்கள் அப்படியான பழக்கம் இருந்தது ஒரு பிள்ளைய அவங்க அல்லாவுக்காக நிறுத்த செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த அடிப்படையில தான் மரியம் அலிஸ்லாம் அவங்களும் தனித்து கூடுதலான தருவியா அல்லாவுடைய உதவிகளையே அந்த சின்ன பருவத்துல நேரடியா பெற்றுக்கொண்ட ஒரு பெண்ணாக அவங்க வளர்ந்து வந்தாங்க இப்படியே அவங்க வளர்ந்து வந்த சந்தர்ப்பத்தில் நேற்று சம்பந்தமான விஷயங்களை சொன்னோம் நிறைய விஷயங்கள சொன்ன அவங்கள தருவியா அவங்களை எப்படி அமைஞ்சது அவங்களுக்கு இப்படி எல்லாம் ரிஸ்க் அளிச்சான் ஜக்கரே அலி இஸ்லாம் அவங்களை எப்படி பொறுப்பெடுத்தாங்க எத்தனை விஷயங்களை பார்த்தோம் நேற்று அப்ப இப்படியே அவங்க அதுல வளர்ந்து வார நேரம் பருவ வயசடைஞ்சு அப்படியே வளர்ந்து வார நேரம் அவங்கட குடும்பத்தார்களை மக்களை விட்டு எல்லாம் ஒதுங்கி இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு நாள் திடீரென்று எங்கட ரூஷை அவரிடத்திலே நாம் அனுப்பி வைத்தோம் ரூஹ் என்று சொல்றது அலி இஸ்லாம் அவர்கள இதுதான் ராஜிஹான் அதாவது கூடுதலான இவாங்க சொல்லக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிக உறுதியான ஒரு சொல் வந்துஹார் எங்களுடைய அனுப்பி வைத்தோம் ஜிப்ரி அலி இஸ்லாம் அவங்களுக்கு இங்க மட்டுமல்ல கொரானில் நிறைய இடங்கள்ல ரூ என்ற வார்த்தை எல்லாம் இரவையில் மலகுமார்களும் இறங்குவார்கள் யார் ரூஹ் தலைவர் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் நசரல் அமீன் இப்படி எத்தனையோ இடத்துல அல்லாஹு தலா ஜிப்ரீல் அல்லி இஸ்லாம் அவங்களுக்கு அந்த ரூ என்ற வார்த்தையை அல்லாஹ் குரான்ல பாவிச்சிருக்கிறத எங்களுக்கு அலி இஸ்லாம் அவர்களை நாம் அனுப்பினோம் அவர்கள் அங்க மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால தோற்றம் அளித்து பத்தமஸ்தல்லா சவியா எப்படி தோற்றம் ஒரு சரியான ஒரு மனித கோலத்துல ஒரு மனித தோற்றத்துலதான் போய்த்தங்க அவங்க தோற்றம் அளித்தாங்க ஒரு மலக்குடைய தோற்றத்தில் அவங்க அங்க போய் நிக்கல ஏண்டா மரியம் அலிஹிசலாம் தக்குவா உள்ள பெண் தான் ஆனாலும் ஒரு சாதாரண பெண் ஒரு நபியோ ரசூலோ அல்ல பெண்கள் நபிள் வர இல்ல எங்களுக்கு தெரியும் ஆனால் உலகத்துல மிக தலை சிறந்த பெண்கள் எங்களுக்கு தெரியும் ஹெராக் நபி அலிசல்லாம் தனிச்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் முதல் முதலா எப்ப ஜிப் அல்லி இஸ்லாமோ அந்த சந்தர்ப்பத்தில் நபிசல்ல அலிமாவங்க அதை பார்த்து நிறைய டென்ஷன் ஆகினாங்க சிரமப்பட்டாங்க அங்க ஜிபி அல்லாம் வந்து சந்திச்சுட்டு போய் கொரான் சில ஆயத்துக்களை கொடுத்துட்டு எக்கரா அபிஸ்மி சூரா அலக்கடை முன்பகுதியில குடுத்துட்டு போறாங்க நபிசல் அல்ல அலிஸ்லாமா பதட்டத்தில் இருக்கிறாங்க வேறு ரூபா போடுது அவங்களுக்கு காய்ச்சல் வருது ஹா இடத்துல ஓடுறாங்க நபி சொல்லி நடுங்கிகொண்டு இருக்காங்க நபி சொல்லா அலுவலாமே உலகத்துல நபிமார்கள் எல்லாருக்கும் தலைவருக்கே அப்படி ஏற்படும் இருந்தா ஒரு பெண்ணுக்கு பெண் பொதுவா ஆனவிட பலகினமானவள் அது மட்டுமல்லாம ஒரு நபியோர சூழலா இல்ல சாதாரண ஒரு பெண் அப்ப ஜிப்ரே அல்லாம அவங்களோட சொந்த தோற்றத்துல போயிருந்தா மிச்சம் அதிகமாக பயப்பட்டு இருப்பாங்க எனவேதான் அல்லாஹு தாலா ஜிப்ரி அல்ல இஸ்லாமே அவங்க சொந்த தோற்றம் மிகவும் அந்த பிரமாண்டது ஏரா ஜனாயிரும்ோற்றத்தோட போ சரியான பூர்த்தியான ஒரு சாதாரண மனிதனுடைய தோற்றத்துல தான் நாம் அவரை ஜிப் அங்கே அனுப்பி வைத்தோம் அப்தாஸ்ரதி அல்லாஹரா சொல்றாங்க ஷாபின் அபி அவ் அதாவது முகம் வெண்மையான ஒரு வாலிப அழகான ஒரு வாலிபருடைய தோற்றத்துல தான் அல்லாஹு ஜிப்ரலா அனுப்பினான் மரியா நடித்த முஸ்தியல் ஹல்கத்தி அதாவது ஒரு மனித சாதாரண ஒரு மனிதனுடைய தோற்றம் ஆனா பாக்குறதுக்கு முகம் சிவந்தவங்க வெள்ளையான அழகான ஒரு சுதந்தாத்திரமான ஒரு வாலிபருடைய தான் நல்லா அனுப்பிவிடும் இப்ப ஜி அலி இலாம் திடீர்னு அங்க போய் இந்த சந்தர்ப்பத்தில் இவங்களுக்கு குழப்பம் என்னடா இது இப்ப ஒரு ஆள் வந்துட்டாரு மனித தோற்றத்துல ஒரு மனிதர் கெட்ட எண்ணத்துல வந்துட்டாரு என்ன மோசமான ஒரு நடத்துக்காக வேண்டி என்ன நிர்பந்திக்க போறாரோன்னு பயந்துட்டாங்க ஏதா வந்திருக்கிறது வழக்கு தெரியாது பயந்தாங்க டக்குன்னு சொன்னாங்க மரியம் அலிஸ்லாம் ரஹ்மான் உன்னிடத்திலிருந்து ரஹ்மான் அல்லாஹால நான் பாதுகாப்பை தேடு இன்குந்த தக்கையா நீ தக்குவா உள்ளவனாக இருந்தா நீ ஒதுங்க போயிரு அவங்க நினைச்சது நினைச்சு நீ அல்லாவோ பயப்படுற மனிதனாக இருந்தா நீ இங்கிருந்து போயிருக்க முப்பசரிங்க எழுதி காட்டுறாங்க மரியாதை சுலாத்துறை தக்குவா எவ்வளவோ அதிகமானதுன்னு பாருங்க சும்மா சாதாரண மனிதனுடைய தோற்றத்திலே வரல ஒரு அழகான ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் வந்திருக்கிறாங்க மனிதன் பக்குவமான பலர் கூட பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு தோற்றத்துல தோற்றத்தை கண்டு அல்லது அவங்களுடைய வம்சாவளியை கண்டு அவங்க இருக்கிற ஏதாவது அதிகாரங்கள் சொத்துகள் வசதிகளை கண்டு அதுல ஏமாந்து போவான் அதன கால் தரிக்கிருவான் ஆனா மரிய மறைசரா அவர் அழகான ஒரு தோற்றத்துல அவர் வந்தும் கூட அவங்கட தக்குவால எந்த ஒரு சின்னொரு மாற்றமும் ஏற்படல்ல அவங்களுக்கு எந்த ஒரு மோசமான இன்னமும் ஏற்படல நீ அல்லாவுக்கு பயப்படுறா நீ இங்கிருந்து போயிருந்து சொன்னாங்க அப்ப இத கேட்டுறாங்க கால இன்னமா ரப்படத்துல வந்து ஒரு தூதுவராக நான் வந்து ரப்படையாக தூதுவராக நான் வந்திருக்கிறேன் நான் ஒரு மனிதன் அல்ல நீ இன்னொரு மனிதனாக நீ நினைச்சு நான் தவறான பரிசுத்தமான ஒரு ஆண் மகன பரிசுத்தமான ஒரு ஆம்புல புள்ளைய உனக்கு நன்கொடையாக நான் தாரத்துக்கு இங்க வந்திருக்கிறேன் யாரும் சொன்னாங்க ஜிப்ரியல் அலிஸ்லாம் கனியமான சோதரர்களே இங்க வந்து முப்பது எழுதுறாங்க ஜிப்ரல் அலிஸ்லாம் வந்து நான் தாக சொல்லிருந்திபுதல்ல அவங்க அல்லாவுடைய கட்டளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்க எனவே அல்லாவுடைய ஓடரை தான் வந்து இங்க அப்படியே மாத்தி விடுறதுக்கு வந்து இருக்கிறாங்க எனவே அல்லாடி உடனே சுமந்துட்டு வந்ததால தான் அவங்க அந்த வார்த்தையை பாவிச்சாங்க இப்படி பல எஸ்தி மாடுகள் அதாவது எடம்பாடுகளை சொல்றாங்க இன்னின்ன காரணத்தாலதான் அவங்க தான் ஒரு பிள்ளைய தரதாக மரிய மலையாம சொன்னதுக்கான காரணம் அல்லாட்டி அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு பிள்ளையோட குடுக்கிற சக்திய அல்லா கொடுக்கல ஒரு தாய்தகப்பன் கூட அவங்களுக்கு சபமுக்குள்ள சில ஏற்பாடுகளை தான் செய்ய எளிமையை தவிர அந்த பிள்ளைய உண்டாக்குறது அந்த பிள்ளைக்கு பூர்த்தியான தோற்றத்தை எங்க கண்ணவை கோணுமோ எங்க காதவே கோணுமோ எங்க மூக்கு காது வாய் உடம்புல உள்ள சகல உறுப்புகளையும் கொடுக்கறது பிரபு அல்லாஹ் புறான்ல சொல்றான் மனித படை கோலத்தை எப்படி நாங்க உருவாக்குறோம் ஒரு விந்தாக செலுத்தப்பட்டதுக்கு பின்னாலே அது எப்படி சத மாத்துறோம் இரத்த கட்டியா மாத்துறோம் மாறிதக்கட்டியா மாறி அதுல எலும்புகளை போத்தி அல்லகான் ஒரு மனித படைகோளத்தை நாங்கள் கொடுக்கறோம் அல்லகத்தான் சொல்லி காட்டுறாங்க சுகோதரர்களே ஒரு பிள்ளைய உருவாக்குற சக்தி அப்புக்கு அல்லாவுக்கு தான் இருக்குது அது எப்படி அல்லாஹால உருவாக்குறான்னு சுபஷானு சொல்றது அதுக்கப்புறம் அந்த தாய் சுமந்து இருக்கக்கூடிய கட்பாறை இரண்டாவது இருட்டு அது இன்னொரு இருட்டு தானே இப்ப வெளிக்கு விளங்குதில்ல இருக்கு கட்பாறை உள்ள ஒன்று சில பிள்ளைகள் கொஞ்சம் முன்பின்னா பிறக்குது இல்லாமல்ல இது அல்ல தந்தை சக்தியை வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு அல்ல அல்லாமத்தாலாழ கயிற்களை வச்சிருப்பான் பிள்ளைக்கு சந்தர்ப்பங்க ஒரு சிலருக்கு அல்லாஹாலும் பெரும்பாலும் அல்லாஹுத்தாலா ஒரு மனிதனை அழகான தோற்றத்துல படிச்சிருக்கிறான் அல்லது மிக அழகான படைவுல மனிதனை படிச்சிருக்கோம் அல்லாமுத்தாலா சொல்றேன் எனவே கண்ணியமான சகோதரர்களே அது ஜிஸ்லாமா இருந்தாலும் இருந்தாலும் சரி மனிதனை படைக்கிற சக்தியே யாருக்கும் தாழ்வா படத்துக்கும் விஷயங்கள் அவங்களால உருவாக்குறதுக்கான விந்தணுக்களை அந்த சக்தியை கொடுக்கறது மாதிரி புள்ளை எல்லாம் இருக்குது சகல ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க முழு ஆரோக்கியம் அப்போ அல்லாதான் பிள்ளைய கொடுக்கறது அந்த பிள்ளைக்கு தோற்றத்தை குடுக்கிறதும் அல்ல அந்த பிள்ளைக்குரிய சக்கல ஏற்பாடுகளை நியமத்துக்களை செய்யறதையும் அல்லவே ஜிப் லக்கி நான் ஒரு பிள்ளையே உங்களுக்கு நன்கொடையா தாரத்துக்கு சொல்றது அர்த்தம் அவங்க கொடுக்கறதல்ல தெளிவா வழங்கப்படுத்துறாங்க அல்லாட கட்டளை அவங்க எடுத்துக்கொண்டு வந்து ஊத போறாங்க இப்ப இதான் அவங்க நக்கல் பண்றாங்களே தவிர அது தான் கொடுக்க போறேன் என்ற கருத்து இருக்கிறாங்க இதுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன் நான் எல்லாரோட தூதுவரா ஒரு நான் ஒரு மழக்கு நான் வந்திருக்கிறேன் நீ நான் மனிதன் வரல நான் மோசமான எண்ணத்துல வரல நீ பயப்படாது என்று சொன்னாங்க அந்த அர்த்தத்தில் சொன்னாங்க அப்ப திரும்ப கேட்கிறாங்க மரியம் அலி அலேஹி சலாத்துலாம் அண்ணாலாம் எனக்கு எப்படி ஒரு புள்ள கிடைக்கிறது கேலும் எப்படி ஒரு புள்ள எனக்கு எந்த தோற்றத்துல ஒரு புள்ளை ஒன்று வாழ்த்து என்று சொன்ன கல்யாணம் முடிக்கவும் இல்ல நான் மோசமான தவறான ஒரு நடத்த ஈடுபடவும் இல்ல ஒரு ஆண்ட துறை இல்லாம எப்படி இல்ல இருந்து வெளியாகிறதுக்கு ஏழுன் வலம் அக்குபகையா சொல்றாங்க என்ன எந்த ஒரு ஆம்பளையும் என்ன தொடமில்ல எந்த ஒரு ஆம்பளையும் என்ன தொடமும் இல்ல வலம் அக்குபகையா நான் நடத்தகிட்ட பெண்ணாகவும் இல்ல மோசமான விபச்சாரத்திலே அதிலே ஈடுபட்ட ஒரு பெண்ணாகவும் இல்லைனா எனக்கு பிள்ளை உண்டு எப்படி உண்டாகிறதுக்கு ஏலும்னு கேட்டாங்க ஜிஸ்டி அப்படித்தான் அது அப்படித்தான் கால ரப்பூன் ஜிபி சொல்றாங்க துணை இல்லாம ஓண்ட பௌத்துல புள்ளை உருவாக்குவதே இது எனக்கு வெரி சிம்பிள் புண்ணுன்ற வார்த்தை மூலமாக செய்தி அல்ல ரெல்லாம் பதில் கொடுக்கிறான் கனியமான சகோதரர்களை அல்லா பல மாதிரியும் உலகத்தில் செஞ்சு காட்டினார் ஆண் பெண் ரெண்டு பேருடைய ஆணுடைய துணையை மட்டும் பெண் இல்லாம ஒரு பிள்ளை எல்லாருக்கு உருவாக்க உருவாக்கவும் இருந்து ஹவ்வாவை வெளியாக்கினார் பெண் படை துணையை கொண்டு மட்டும் ஒரு மனிதனே எல்லாருக்கு படைக்கலாம் இங்க ஒரு பெண்ணுடைய துணையை கொண்டு மட்டும் அல்லாவே ஒரு பிள்ளைய ஒரு மனிதனை படைச்சு காட்டுற சகோதரர்கிட்ட இது அனைத்துக்கும் சக்தி வாய்ந்த ரப்பு தான் அல்லாஹ் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏதாவது வெளிப்படுத்தி காட்டுதுண்டா இவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாத்தையுமே நிகழ்த்த ஏதுமான ரப்போ அல்லாவுக்கு எங்களை சில்லற பிரச்சனைகளுக்கு எங்கள்கிட்ட ஒவ்வொருத்தின் சில்லற பிரச்சனை இவ்வளவு பெரிய கேசோண்டாது இது எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க அற்புதம் இதெல்லாம் நிகழ்த்து காட்டுறதுக்கு ஏதுமான அல்லாவுக்கு எங்கட சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் நிற்குதானே அது ஜிஜூதி அல்லாட பாருவேல அப்ப அல்லாஹோத்தால சொல்றான் அந்த பிள்ளை உருவாக்குறது ஆக்கி வைப்பதற்காக வேண்டிய ஆயத்தன் நின்னாசி மக்களுக்கு ஒரு படிப்பினைக்குரிய ஒரு பிள்ளையாக அத்தாசியாக மக்களுக்கு அத்தாச்சியாக நாம் ஆக்கி வைப்பதற்காகவும் வரமட்டம் மின்னா எம்மிடமிருந்து ஒரு அருளாகவும் அந்த பிள்ளையை நாம் ஆக்கி வைக்கிறதுக்காகவும் தான் அந்த பிள்ளையை நாங்கள் வெளியாக போறோம் அதற்கு அமர்ந்து அந்த சமூகத்துக்கு எவ்வளவு நபி ரசூல் மட்டுமல்ல உருள் அஸ்மார் தெரியும் தானே ரசூல்மார்கள் ஏத்தமான அஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்க அஞ்சு பேருக்கும் சொல்றது உருள் அஸ்மெண்ட் சொல்லி உருள் அஸ்மெண்ட் ரசூல்மார் யாரு ரசூல் யாரு சொன்னா மொத்தமா கிட்டத்தட்ட நாள நபிமார்கள் ரசூல் மார்கள் கிட்டத்தட்ட முன்னூத்தி பேர் முன்னூத்தி பதிமூணு ரசோல்மார்கள் இருபத்தஞ்சு ரசோமார்கள் மிச்சம் ஏத்தமாட்டவங்க அந்த இருபத்தஞ்சு பேரையும் இருபத்தி அஞ்சு பேர் ஆனால் ரசோல்மார்கள் நபிக்கும் இட வித்தியாசம் என்ன ஒரு நபிக்கு வந்து செஞ்சாங்க ஆனால்தான் கடமையாக்க ரசூலுக்கு கட்டாயமா கடமையாக்கிறாங்க நபிக்கு வாஜிபான சிபத்து வந்து மூணுதான் நல்லா கொடுத்தான் ரசூலுக்கு வாஜிபான சிபத்துகள் கட்டாயம் இருக்க வேண்டிய சிபத்துகள் நாலாவது எக்ஸ்ட்ராவா தமிழீன் சேர்த்தே கொடுத்தான் அதுக்காக நபிமார் யாரும் செய்யாமல் இருக்கல எல்லாரும் செஞ்சாங்க ரசூல்மார கட்டாயப்படுத்தின கொள்றதுக்கு கொலை செய்யறதுக்கு தேடிட்டு இருக்கிறான்னு பூசாலே சார் அனுப்புறான் போங்க அவனுக்கு தோசு கொடுக்கும் எப்படி எங்களை கொல்றதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறான் நாங்களும் ஏதாவது ஹெல்ப் அல்ல அவன்ட்டு சொல்றதுக்கு அது எப்படியான சிச்சுவேஷன் அல்ல அங்க தேடிட்டு இருக்கிறான் மூசாவ கொள்ளுமே சொல்லி அல்ல பிடிச்ச அனுப்புறோம் போகும் போகும் கண்ணியமான சகோதரர்களே கட்டாயப்படுத்தினான் அல்லாஹு தாலா ரசூல் மார உலகத்தில தௌரத்துக்காக அல்லாஹால கட்டாயப்படுத்தின பெரிய அந்தஸ்துகளை கொடுத்தான் ரசூல் மார்களுடைய மிச்சம் பெருசி அந்த ரசூல்மார்கள் சொல்லப்பட்ட ரசூல் மார்கள் பேர் இந்த இருபத்தி அஞ்சு ரசூல்மார்களையும் இடத்துல அந்தஸ்து கூடினா கழிக்கிறான் அஞ்சு பேர் அவங்களுக்கு சொல்ற உள்மெண்ட் யாரு நூல் அலே இஸ்லாம் இப்ராஹிம் மூசா அலே ஐசா அலுவலிஸ்லாம் ரசூல் உல்லி சலா அலுவலி இன்னும் அஞ்சு பேர் தான் அசம் நபி சலுகா அலிஸ்லாம் அதாவது முன்னால வந்து அந்த நாலு பேரும் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ மக்களிடத்துல கொண்டு போய் எத்தி வைச்ச சந்தர்ப்பத்திலே அவங்க மக்கள் துன்படுத்த நேரம் பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் எப்படி சுமந்து கொண்டு பொறுமையா இருந்தாங்களோ நபிய முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களே நீங்களும் பொறுமையா இருக்கீங்கன்னு சொல்லி அல்லாஹு சொல்றான் ஆதம் அலி இஸ்லாமுங்க உருள் அசூம்ல இருக்கே இல்ல என்று சொல்லி அஞ்சு பேருந்து அப்ப என்ன சொல்ல வந்தண்டா அதாவது அவர்கள் அல்லாஹூத்தாலா ஒரு தந்தையிட உதவி இல்லாம படைக்கத்துக்கு அல்ல காரணம் சொல்றான் மக்களுக்கு மிக பெரிய அத்தாச்சியா இருக்கணும் ரெண்டாவது வர எங்கள் அவரு மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்க அருளாக ஆக்குறதுக்காக வேண்டிய அவர் ஈசா அல இஸ்லாம் அவங்களால இந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய அல்லாஹால அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தினான் அந்த மக்களுக்கு ஹவாரியங்களுக்கு அந்த செய்திகள் எல்லாம் வேற சூறாக்கள் அழகா சொல்லப்பட்டிருக்க அதெல்லாம் சொல்றதுக்கான சந்தர்ப்பம் அல்ல இப்ப அது மட்டும் அல்ல கண்ணியமான சோதர்கள ஈசா அலையா மூலமா இந்த பின்னுக்கு வர இருக்கிறாங்க எங்கள் எல்லாருக்கும் இமாமாக வரப்போறாங்க சொன்னாங்க தஜ்ஜால கொல்ற சக்தியை உலகத்துல யாருக்கும் அல்லாஹு கொடுக்கல ஐஸ் மரிய தவிர அந்த ஈசா அலிஸ்லா வேற யாருக்கும் தட்ஜா கொல்ற சக்தி எல்லாம் கொடுக்கல சில முக்கியமான சில விஷயங்களுக்காக தான் நல்லா திரும்ப அவங்களை இறக்குவாங்க இந்த ஜால கொள்றது சிலுவைகள் எல்லாம் உடைக்கிறது அவங்களோட பேர்ல கட்டிக்கிறாங்க சிலுவைகள் எல்லாம் எல்லா சிலுவையும் உடைப்பாங்க பன்றிகள் எல்லாம் கொல்லுவாங்க ஈசா அலி இஸ்லாம் இது அவங்களோட முக்கியமான பணியா இருக்கேன் அதுக்குப் பொருள் தாங்கி அல்ல உலகத்துல ஒரு சிறந்த ஒரு தலைவராக ஒரு இமாமாக ஒரு லீடராக வாழும் அப்ப அந்த உம்மத்துக்கும் மிகப்பெரிய ரஹ்மத் இந்தோம்மத்துக்கும் மிகப்பெரிய ரஹ்மது யாரு ஈசா அலி இஸ்லாம் அதுதான் நல்லா சொல்றாங்க எங்கட ஒரு அருளாகவும் அவர் ஆக்குறதுக்காகத்தான் இப்படி அவரை உலகத்துக்கு நாங்க கொண்டு வரத்துக்கு அதாவது தகப்பன் இல்லாத ஒரு புள்ளியாக அவரை கொண்டு வரதுக்கான ஏற்பாட்டை அது ஒரு தீர்ப்பு செய்யப்பட்ட விஷயமாகவும் ஆகிட்டது சொல்றாங்க இது நீங்க அழட்டிக்கொள்ள வேண்டிய எந்த தேவையுமே இல்லையா எல்லாம் எப்பயோ தீர்ப்பு செஞ்சாச்சு இப்படிதான் நடக்கும் தகப்பன் இல்லாம தாயுடைய வயிற்றிலிருந்து எல்லாம் தன்னுடைய ஏற்பாட்டின் மூலமாக இந்த புரியலை வெளியாக்கும் எப்போ தீர்ப்பு செஞ்ச ஒரு விஷயம் இதையும் இஸ்லாமங்க ஞாபகப்படுத்தி காட்டுறாங்க அடுத்தது கண்ணியமான சகோதரர்களே இப்ப ரூஹ ஊதியாச்சு ரூஹ வந்து எப்படி ஊறினாங்கன்றத பத்தி வந்திருக்குது அவங்க ஒரு ரிவாயத்தின் படிக்க அதை இஸ்லாமே இன்னொரு உடம்புல ஊதினாங்க ஊதினத்தோட அல்லா ஏற்பாடு அங்க புள்ள தரிச்சு என்ன செஞ்சாங்க அதற்கு ஈசா அலி இஸ்லாம் அவர்களே வயிற்று சுமந்து கொண்டார்கள் அல்லாட் அற்புதம் சொல்லு மகானன் பசியா இப்ப பிள்ளைய ஓத்துல சுமந்துட்டாங்க பெரிய ஒரு போராட்டம் ஆகிட்டு இந்த மக்களுக்கு கண் தெரியாத ஒரு இடத்துக்கு போய் ஒதுங்கிட்டாங்க ஏண்டா இந்த மக்களுக்கு என்னால பதில் சொல்லி சமாளிக்க இயலாது எப்படி சொல்லுவாங்க மக்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க கண்ணியமான சகோதரர்களே ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து அப்படி திடீர்ந்து ஓத்துல புள்ள உண்டாக இருந்தா அத மக்கள் சொன்ன தாங்கலாம் இவ்வளோ பெரிய பக்குவமாக வளர்ந்த ஒரு புள்ள பெண்களை யாரும் நேர்ச்சிக்காக அல்லாவுக்காக ஒப்படைக்காத காலத்துல ஒரு ஸ்பெஷலாக அல்லாஹுலாம் மறியம் அலி தெரிவித்துங்க அதுவும் யாரு பராமரிச்சது பராமரிச்சது யாரு அலஹி சுலஹத்துல இப்படியான சிச்சுவேஷன்ல ஒரு பிறந்த ஒரு புள்ள இப்படியான தர்மியாவோட வளர்ந்த புல் திடீர்ந்து புள்ளவத்துக்காரியா வந்து சமூகத்துக்கு முன்னால நீண்டா எப்படி இருக்கும் சொல்லுவாங்க சாதாரணத்துறை எவ்வளோ ஒரு பாதிப்பு உண்டாக்கும் போது அது அவங்களுக்கு கண்ணியமான சோதரர்கள் உலக வாழ்க்கையில எந்த ஒரு அவளுக்கு சொல்லப்படுற மோசமான சீரியம் ஒரு பெண் தாங்கி கொள்வாள் ஆனால் ஒரு ஒரு ஆணோட மோசமாக நடந்து கொண்டாள் சொல்லி ஒரு நல்ல ஒரு பத்தினித்தனமான ஒரு பக்குவமான ஒரு பெண்ணை பார்த்து யாராவது இட்டு அதை ஒரு பெண்ணால தாங்கிறதுக்கு அதாலதான் நபிசல்லா அலுவலாமோட மனைவி அதற்கு ஆயிஷா ரபி அல்லாஹு அவங்களே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பயணத்துல போய் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அதற்கு ரபி அல்லாஹு அவங்களோட ஆயா ரஹன்ஹா தவறாங்க ஈடுபட்டுட்டாங்க ஈடுபட்டுட்டாங்க கதையை பரச்சினாங்க பேசினாங்க நபி சல்லா அலுவலாமுக்கு மிகப்பெரிய கவலை சில மூமி நாடு சில தகவாக்களும் பேசவாயிட்டாங்க கடைசி அந்த அளவுக்கு கதை அவங்கள வரு கியான சகோதரே இந்த சந்தர்ப்பத்தில் நபி சலா அலுவலகம் ஒரு பதினிமில்லை மருத்துவத்துக்கு நிறைய பேர் பேசுறாங்க நபியோட வைப்பு எப்படி இருக்கும் சலுள்ள அலிஸ்லம் எவ்வளவு ஒரு ஒரு மனுஷன் ஒரு கேவலப்படுத்துறதுக்காக செஞ்சு ஒரு விஷயமா இருக்கும் அது அது சாதாரண மனிதனுக்கு தாங்கலாம் வாய்ச்சாரத்துல இடத்தில இருந்து கணவனாக நபிசல இடத்திலிருந்து சிந்திச்சு பாருங்க நாங்க ஒரு பக்குவமான சமூகத்தில் ஒரு கண்ணியமான ஒரு ஆளாக இருக்கும்போது எங்களுக்கு எங்களோட மனைவிக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு பேரு கெட்டா கிடைச்சா பொய்க்கு அநியாயமா கிடைச்சா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க கண்ணியமான சகோதரர்களே மிகப்பெரிய ஒரு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை செல்வாலை செல்லும் பெசாம மௌனமா இருக்கிறாங்க சகா வாக்களோட செஞ்சாங்க கொஞ்சம் நாளைக்கு சில நாட்கள் எல்லா பொறுமையை சோதிச்சிட்டு பின்னுக்குறக்கி யார் யாரெல்லாம் விட்டு கட்டினாங்களோ அவ்வளவு பேர் முகத்திலும் கறிய பூசினா அவ்வளவு பேர்திர கிழிச்சு காட்டினா யார் யார் ஆட்கள் அடையாளப்படுத்தி காட்டினார் கண்ணியமான சமூக அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஆய்ச்சேசவங்களுக்கு நடந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சட்டத்தங்க ஆயத்தாக இறக்கி சொல்றான் யாரு பத்தினித்தனமான ஒரு பெண்ணின் மீது அநியாயமாக விபச்சாரம் செய்ததாக இட்டு கட்டுவாங்களோ அவங்களுக்குள்ள தண்டனை நான் வல்லதியின் யார் பத்தினித்தனமான பெண்களுக்கு படுதூறு சொல்வார்களோ அதாவது அவர்கள் வினால ஈடுபட்டதாக படுதூர் சொல்வார்களோ சும்மளம் சுகதா படுதூறு சொல்லி போட்டும் அதுக்கு ஆதாரமா நாலு சாட்சியை கொண்டு வர இல்லாட்டி சரியான நிறைய விஷயத்துக்கு ரெண்டு சாட்சியா போதும் மான்கள் ஆனால் ஒரு பெண் தினால ஈடுபட்டால் சொல்லி நிரூபிக்கிறதுக்கு நாலு சாட்சியம் ரெண்டு பேரோட போனா கூட அதை ஏற்றுக்கொள்ள ஏ அந்தளவுக்கு அது நிரூபணமாகணும் ஒரு பெண்ண சாதாரணமா ஒரு ஒரு தினாக்கார என்று சொல்லி ஒரு சமீபத்தில் கேவலப்படுத்த இடாது நாலு சாட்சிய என்பதுக்கு வல்லதீன் சும்மலம் சுகதா ஒரு பெண்ண அப்படி அநியாயமாடுதோ சொல்லி நாலு சாட்சிய கொண்டு வர இல்லாதி சமான சொல் எண்பது அடி அடிங்களுக்கு அந்த படுதூர் சொன்னவங்களுக்கு எண்பது கசையடி சகோதரர்களை கசையடி அதாவது ஹத்துறது இஸ்லாத்துல கடுமையான பெரும்பாவங்களுக்கு மட்டும்தான் கலவெடுத்தா அது சும்மா களவெடுத்ததுக்கு அல்ல அளவு சொல்லப்பட்டிருக்கிறது எந்த அளவு பொறுமதியான சாமனை களைவெடுத்தா கைய வெட்டும் சாயிரம் ரூபாய் களவெடுத்ததுக்கு கைய வெட்ட எந்த அளவு பொறுமதியான சாமனை கலவெடுத்திருக்காங்க எப்படியான இடத்துல வச்சு கலவை எடுத்து இருக்கணும் உதாரணத்துக்கு பொறுமதியான ஜெம்கல்லொண்டு செருப்பு வைக்கிற இடத்துல வச்சுக்கிறார் பாதுகாக்கணும் அங்க வைக்கப்பட்டிருக்க நேரம் கலவெடுக்கப்பட்டிருக்கா இவரு காசை கொண்டு போய் செருப்பு வைக்கிற இடத்துல வச்சா கல்யணம் தூண்டுற இவர் கல்லணை தூண்டுறாரு வெட்ட இல்லாது காசை எங்க இருக்கணும் கலவு எடுக்கப்பட்ட வெட்டும் அதுவும் பொறுமையா சொல்லப்பட்ட அளவுக்கு கூட சொல்லப்பட்ட அளவு அறிக்கணும் அப்ப பாருங்க களவு களவு ஒரு கடினமான பாவம் அதுக்கு எவ்வளவு கண்டிஷன் அந்த கண்டிஷன் நடந்தா தான் கையை அதே மாதிரி தினால ஈடுபட்டது நிரூபணமான அதுக்கு ஒரு கத்தையு கல்யாணம் முடிக்காதவங்களா இருந்தா கல்யாணம் முடிச்சவங்க நாட்டி வச்சு கல் அடிக்கிறது பாரதூரமான பாவங்கள் பாருங்க இந்த பாவங்களோட சேர்த்து எல்லாம் எதை சொல்றான்னு தெரியுமா ஒரு பெண் தினா செஞ்சதாக பொய்க்கு இட்டு கட்டுறத சொல்றான் அந்த பாவங்களுக்கு எப்படி ஹத்திருக்கிறதோ அது மாதிரி இதுக்கு ஹத்து கொடுக்க சொல்றான் அவ எப்படியான பாவம் மாதிரி இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே ஏழு பெரும்பாவங்களை பல சந்தர்ப்பங்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க நிறைய உங்களை அள்ளி உள்ள நாசத்துல போடக்கூடிய ஏழு பெரும்பாவங்களை பயந்து கொள்ளுங்க நினைவைக்கிறது அடுத்ததே வட்டி சாப்பிடுறது தாய் தந்தையோடு இருக்கிற உறவை துண்டிச்சு கொண்டு வாழ்றது எவ்வளவு பயங்கரமான பாவங்கள் பாருங்க தொடராக மது அருந்தது கொஞ்சம் எடுத்துருவாங்க அதனால சேர்த்துதான் சொல்லுவாங்க நல்லாத்தால சொல்லல சொன்னாங்க ஏழு பயங்கரமான பாவங்கள் பெரும்பாலங்கள் உண்டு தான் கதுப்புள் அதாவது பத்தினித்தனமான பெண்களை படுத்து இதையும் பயங்கரமான ஏழு பெரும்பாலங்கள் உண்டாக சேர்த்தாங்க சோதரர்களை இப்ப இது எல்லாத்தையும் வச்சு வரையும் வகைலாம் இந்த ஸ்டேஜில் மக்களுக்கு முன்னால போய் நிக்கிறத எப்படி இருந்திருக்கோம் யோசிப்பாரு என்ன ப்ரூப் பண்றதுக்கு ஆதாரம் இருக்குது இல்ல நான் எந்த ஆம்பளம் ஒன்று சேரவும் மக்கள் யாரும் ஒதுங்க பிரச்சனையும் ஒன்றும் மரியமலே சிறப்பு கெட்ட பெறுவர் மக்களால இரண்டாவது இன்னொரு பெரிய பிரச்சனைக்கு தெரியுமா அவங்க வளர்க்கப்பட்ட பைசூல் முக்கந்த சொல்லு எப்படி ரூம் பூட்டி வச்சு வளர்க்கப்பட்டது சர்க்கரை ஆலை சிலாத்திரம் கண்காணிப்புல இப்ப ஒரு குற்றத்தை சுமத்தினால் மக்கள் எல்லாம் பாதுகாக்கணும் அதுக்கு உடனடியாக யாரும் சக்கரை ஆலை சிலாத்தி முகத்துல இருந்து மிகப்பெரிய வணக்கசாரிகள் சாட்ட வேண்டி வரும் ஏட்டா வேற யாருக்கும் அங்க போக இயலாது இப்ப மரியவரசு சொல்றதுக்கு என்னாலே அவங்க என்ன செஞ்சாங்க மக்கள் விட்டு ஒதுங்கி தூரமா ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க பஹமலத் அந்த பிள்ளைய சுமந்தாங்க தூரமான ஒரு இடத்துக்கு அவங்க ஒரு நீங்க போயிட்டாங்க கண்ணியமான சோதரர்களே இப்ப அங்க போய் அவங்க புள்ள தரிச்சு புள்ள வளர்ந்து இப்ப புள்ள கிடைக்கிறதுக்கான கட்டம் வருகிறது எவ்வளோ அந்த சந்தர்ப்பங்கள சிரமங்களை தாங்கியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இது பிள்ளைகள சுமந்து கொண்டிருக்கிற தாய்மாருக்குள்ள ஒரு வழிகாட்டுது யோசிச்சு பாருங்க முழு சமூகத்தை முட்டும் ஒதுங்கி போய் அல்லாவுடைய உதவியோட அல்லா அந்த நேரம் பல உதவிகளை கொடுத்தான் இந்த பின்னுக்கு வரப்போகுது எப்படி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான் எப்படி அவங்களுக்கு குடிக்கிறது கொடுத்தான் எல்லாம் பின்னுக்கு வரப்போகுது ஒரு ஈச்ச மரத்துக்கு கீழே போய் மக்கள் கண்காணாத இடத்துல போய் ஒதுங்கி இருக்கிறாங்க ஒரு பிள்ளைய சுமந்த ஒரு தாய் சமூகத்தெல்லாரையும் விட்டு ஒதுங்கி தனியை போய் இப்படி இருந்து அவட பிள்ளைய பெற்றெடுக்கிறன்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு செய்தி இன்றைக்கு சல வசதிகளும் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு எங்க பொம்பளை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இது எங்களுடைய கண்ணியமான தாய்மார்களுக்கு இங்க அழகான ஒரு கருக்குது அந்த சந்தர்ப்பங்கள் அந்த கட்டங்கள்ல எவ்வளோ நாங்க பொறுமையாக இருக்கோன்றதுக்குள்ள ஒரு பாடம் அதற்கு மரியவலை அவங்களுடைய இந்த சம்பவத்திலிருந்து கிடைக்குது ஒருச்ச மரத்தடிப்பகுதிக்குண்டு வந்து அதாவது பிரவ வேதனை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஈச்ச மரத்தினுடைய அடிப்பகுதியில அவங்க போய் உட்கார்ந்து அந்த பிள்ளைய அவங்க பிரசவிச்சு கொடுறதுக்கான அந்த நிலைமையா அழிஞ்சிருந்தாங்க விலாதத்தி இலா சாப்பி நக்லத்தின் யாபிசத்தின் ஒரு காய்ந்த ஒரு பேரீச மரத்தினுடைய அடிப்பகுதியில அவங்க அந்த பிரசவ வேதனைக்காக போய் ஒருங்கி இப்ப இவங்களுக்கு சரியான கவலையாக இருந்துச்சு இந்த சந்தர்ப்பத்தில் இப்ப பிள்ளைய பெற்றெடுக்க போறேன் பெற்றெடுத்துட்டா இப்ப கடினமான வேற பிரச்சனைகள்லாம் வரப்போகுது இப்ப சமூகத்துல போய் தாகணும் எப்படி தலகாற்று பிரச்சனைக்கு என்ன செஞ்சாங்கடா இவங்க மனசார நுண்டு சொல்லிக் காலத்தி ஆலை தனி மித்த கபலகாதா இந்த நிலைமை இந்த ஸ்டேஜ்க்கு நாம் வரமுந்தி நம் மூத்தாகிடக்கூடாதா அல்லாட ஏற்பாட்டை பொருந்திக்கொள்ளாம இவங்க அப்படி சொல்லல மக்களை போய் இப்ப எப்படி பேஸ் பண்றது மக்களை போய் எப்படி பேஸ் பண்றதுன்ற ஒரு பிரச்சனை இருந்தது மனசால நுண்டு கொண்டு சொல்றாங்க காலத்தி அலை தனி மித்து கபலகாதா அந்த சந்தர்ப்பம் வரமுந்தி நான் மூத்தாகிடக்கூடாதா வகுந்த மனுஷியா அல்லது நான் முற்றிலுமே மறக்கடிக்கப்பட்டவராக ஆகிடக்கூடாதா எனக்கும் இந்த செய்திகள் மறந்து மக்கள் எல்லாம் இந்த செய்தியை மறந்து அப்படியே நடந்துடக் கூடாதா இவங்க மனசால வேதனைப்பட்டு சொல்றாங்க கண்ணியமான சகோதரிகளே இங்க முப்பஸ்தான் எழுதுறாங்க மரியம் அளித்த ஆதரவு வைக்கிறாங்க அப்படித்தானே காலத்தியாலா இந்த ஸ்டேஜ்க்கு நான் வரமுதி மௌத்தாகிதப்படாதான்னு மௌத்த ஆதரவு வைக்கிறாங்க ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்கிற நேரம் மௌத்த ஆசை வைக்கலாமா மௌத்த ஆசை வைக்கலாமா மௌத்துக்காக துவா கேட்கலாமா கூடாதா இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் ஒன்று இருக்குது ஒரு மனிதனுக்கு வந்து தீனுடைய நலவுக்காக வேண்டியது சந்தைய மார்க்கத்துக்கு மிகப்பெரிய கருதியா இருக்குது அதாவது மார்க்கத்துல மார்க்கத்தை ஃபாலோ பண்ணி கொள்ள இல்லாம இருக்கிறது சரியான ஒரு விஷயத்தை அழகா செஞ்சு கொள்ள இல்லாமல் இருக்குது ஒரு ஒரு மோசமான ஒரு அரசன் இருக்கிறான் அல்லது எங்களுக்கு தலைவராக இருக்கிறாள் மோசமான ஒரு ஆள் இவாதத்துகள் செய்ய உட்றாரு இல்ல அல்லாத பக்கம் நெருங்குறதுக்கு எங்களுக்கு உட்ரால்ல மசிதிக்கு போறதுக்கு உட்ரா அல்லது குடும்பம் செய்யறாரு சரியான விஷயங்களுக்கு தடையா இருக்கிறாரு இந்த சந்தர்ப்பத்தில் அல்லதுனா பயங்கரமா நீச்சிட்டு எந்த அளவுக்கு பித்தனா மிகச்சிருந்ததுன்னா இந்த மக்களோட வசிக்க இயலாது எங்களுக்கு ஆதரவு வைக்கிறதுக்கு ஏலும் துணியால மனுஷனுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்காகவும் மௌத்த ஆதரவு வைக்கவோ மௌத்த தானாக தேடிக்கொள்ளவோ சூசைட் பண்ணிக்கொள்ளவோ எந்த ரைட்ஸும் கொடுக்கப்படலா பாதுகாக்கணும் சின்ன சின்ன அற்ப சொ காரணங்களுக்காக உயிரை போக்கி கொடுறாங்க உயிரை போக்கி கொடுறாங்க சூசைட் பண்ணி கொடுறாங்க சூசைட் பண்ணி கொடுத்துறதுக்கு வெப்சைட் இதுல இன்டர்நெட்ல அந்த வெப்சைட்ல போன என்ன செய்யலாம் நானும் சூசைட் பண்ணி போறேன்னு சொல்லி அவட் சேருவாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணி சேர்ந்து ஆனால் நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன அந்த காரணங்களுக்காக எல்லாம் எனக்கும் மௌத்த தந்தா நல்ல சொல்லி நினைக்கிறதுக்கு ஏலும் அப்படியான ஒரு காரணத்துக்காக தீனுடைய விஷயத்துக்காக பயங்கரமான சித்தனாவுடைய கட்டங்களுக்காக மட்டும் ஆதரவு வைக்கிறதுக்கு மட்டும் சந்தர்ப்பம் இருக்குது அந்த ஒரு அடிப்படையில தான் மரிய வைத்தும் இங்கே மௌத்த ஆதரவு வச்சாங்க